அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஐந்தாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கும் சமயத்தில் எல்லா துருவிகளுக்கும் சுவாமிகள் அழைத்து விடுவார் வேதாந்த சிரவணத்திலோ தியானத்திலோ ஈடுபட்டுள்ள அவர்கள் குருவின் ஆக்ஞியப்படி உடன் வந்து விடுவார்கள் பூஜையின் இறுதியில் தேவாரம் ஓதிய பின் ஆரத்தி நடைபெறும் விபூதி குங்கும பிரசாதம் வழங்குவதற்கு முன் தாம் எல்லா படங்களையும் பிள்ளையார் சன்னதியையும் உற்று தரிசித்த பின் நெற்றியில் பளிச்சென்று விபூதி குமம் தரித்து கொள்வார் துருவிகளுக்கு விபூதி பிரசாதம் அளித்த பிறகு மற்ற பக்தர்களுக்கு சுவாமிகள் பிரசாதம் கொடுத்துள்ளார் அவர்கள் குருவாத புரிச பஞ்சரத்தனத்தை பாடிக்கொண்டு நாராயணா நாராயணா என்ற கோஷத்துடன் பெருமாள் சன்னதிக்கு செல்வார்கள் அடுத்தபடியாக அங்கு ஜகத்குருவும் கீதாச்சாரியனுமான ஸ்ரீ ஞான வேணுகோபாலருக்கும் ஞான ஆஞ்சநேயருக்கும் பூஜைகள் யதாக்கிரமம் நடைபெறும் முடிவில் சுவாமிகள் தமது திருக்கரங்களாலேயே எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் அளிப்பார் குரு பக்தியின் வடிவமாய் திகழும் அவர் ஒய்யும் வழி இது என்று காட்டும் ஆசானாய் சத்குருவாய் எழுந்தருளி ஆச்சாரியன் திருவடி பூஜையை மிக நேர்த்தியான முறையில் நடத்தி தந்து பக்தர்கள் க்ஷேமடைய வழிகாட்டுவார் எத்திகள் வேத விற்பனர்களோடு பிக்ஷை எடுத்துக்கொள்ளும் சமயத்தில் கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சல் தாளாட்டு நடைபெறும் சுவாமிகள் ஊஞ்சலில் சிறு குழந்தைகளோடு தானும் ஒரு குழந்தையாகி ஆனந்த கழிப்புடன் அமர்ந்திருப்பார் இரண்டு பக்தைகள் ஊஞ்சலை அசைக்க அந்த சமயம் அங்கு குழுமியுள்ள மற்ற தாய்மார்கள் பெரியாழ்வாரின் திருவாய் மொழியில் கட்டி என தொடங்கும் திருத்தாலாட்டும் மன்னு என ஆரம்பிக்கும் திருக்கண்ணபுரத்தில் ஒளிரும் காகுத்தன் தாலாட்டும் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் வாடினேன் வாடி என தொடங்கும் பெரிய திருமந்திரத்தின் மகிமையை கூறும் பாசுரங்களும் தொண்டரடி பொடியாழ்வாரின் காவலில் புலனை வைத்து எனத் தொடங்கும் வேதாந்த சாரமான திருமாலையையும் உருக்கமாக பாடுவார்கள் கடைசியில் அர்த்த புஷ்டியுடன் கூடிய ஸ்ரீ ஞானானந்த தாலாட்டுடன் இந்த ஊஞ்சல் நிகழ்ச்சி நிறைவடையும் ஆரத்தி எடுத்து குழந்தைகளோடு ஊஞ்சலாடும் குருநாதரை சுற்றி பக்தைகள் கும்மி அடித்து கற்கண்டு பிரசாதம் பெற்று அன்னபூரணி அஷ்டகம் சொல்லிக்கொண்டே பிரசாதம் எடுத்துக்கொள்ள போஜன சாலைக்கு செல்வார்கள் சத்குருவிற்கு தப்போவனத்திற்கு அருகிலுள்ள அகரம் என்னும் கிராமத்தில் சேஷையர் என்ற ஒரு அந்தனர் வீட்டிலிருந்து பிக்ஷே வரும் அவரது குடும்பத்தினர் எல்லோரும் சுவாமிகளுடன் மிக ஈடுபாடு உள்ளவர்கள் அவரது புத்திரிகள் லீலாவும் விமலாவும் குருநாதர்க்கு கைங்கரியம் செய்வதற்காக நாள் முழுவதும் ஆசிரமத்திலேயே தங்குவார்கள் விமலா சச்சங்கத்தில் சுவாமிகள் சொல்வதையெல்லாம் குறிப்பு எழுதி வந்தார் அந்த குறிப்புகள் ஞான இன்ப என்ற உபதேச மஞ்சரியில் இடம்பெற்றுள்ளன அவருடைய சகோதரன் கிருஷ்ணமூர்த்திற்கு புகைப்படம் எடுக்க பயிற்சி அளிக்க தகுந்த ஏற்பாட்டை சுவாமிகள் செய்தார் பிக்ஷைக்கு பின் சிறிது நேரம் தமது அறையில் ஓய்வெடுத்துக் கொள்வார் பின்னர் சுவாமிகள் ஒரு பக்தர்களை சந்திப்பார் பிறகு சச்சங்கத்திற்காக தாழ்வாரத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சச்சங்கம் கேள்வி பதில் வடிவில் அமையலாம் அல்லது சிறிய அறிவுரையாகவும் இருக்கலாம் சிறிது நேரம் கோவிலில் பஜனையும் ஹாலில் நாம சங்கீர்த்தனமும் நடைபெறும் சுவாமிகள் ஊத்துக்காடு வெங்கட சுப்பரைய சுப்பையரின் கிருஷ்ணகானம் பாடல்களையும் அச்சுதாசரின் கீர்த்தனைகளையும் மிகவும் பிரசித்தி கேட்பார் பிற்பகலில் பக்தர்கள் பாத பூஜை செய்ய விரும்பினால் மீண்டும் பாதப்பூஜை நடைபெறும் நான்கு மணிக்கு அன்னை மண்டபத்தில் சுவாமிகள் எழுந்தருடுவார் அங்கு தாய்மார்களுக்கு மட்டும் சற்சங்கம் நடைபெறும் அவர்கள் எல்லாருக்கும் குருநாதர் அன்னையாக இருந்ததால் அந்த மண்டபத்திற்கே அன்னை மண்டபம் என பெயர் தப்போவனத்தில் சுவாமிகளை தரிசிக்க வரும் தாய்மார்களுக்கு அது தாயகமாகவே தோன்றும் சத்குருவின் அன்பு தாயன்பையும் மிஞ்சியது கீதாச்சார தாலாட்டு தாய் பாடல் சிவ வாக்கியர் அகசியர் பாடல்கள் போன்ற வேதாந்த கருத்துக்களை கொண்டவற்றை பாடுவார்கள் பாடும் சமயத்தில் அவ்வப்போது நிறுத்தி சுவாமிகள் சில இடங்களில் விளக்கமும் தருவார் இந்த சமயங்களில் பற்ற பக்தர்கள் வந்தார் அவரை நமஸ்கரித்து சென்று விடுவார்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மாலை அனுஷ்டானங்களை முடித்து சுவாமிகள் வந்ததும் அந்தந்த தினத்திற்கு ஏற்ற பஜனை பாடல்களை பக்தர்கள் பாடுவார்கள் திங்கள் என்று சிவபரமாகவும் செவ்வாய் என்று முருகனை பற்றியும் புதன் சனி என்று ஸ்ரீனிவாசனை பற்றியும் வியாழன் என்று குருவை பற்றியும் வெள்ளி என்று அம்பாளை பற்றியும் பாட்டுக்கள் பாடுவார்கள் மாலை ஏழு மணி அளவில் சுவாமிகளுக்கு ஆரத்தி எடுத்து கும்மி எடுத்து மங்களம் பாடுவார்கள் இத்துடன் அன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் எல்லாரும் உணவு எடுத்துக்கொண்டதும் இரவு விளக்குகள் அணைக்கப்பட்டு ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் சுவாமிகளோ இரவில் அதிக நேரம் தூங்க மாட்டார் கையில் ஒரு டார்ச் எடுத்துக்கொண்டு ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வருவார் ஒருநாள் சுவாமிகள் படுத்து கொண்டிருக்கும் போது திருடர்கள் சிலர் வந்து பக்திகளின் பெட்டிகளை எடுத்து செல்வதை கண்டும் காணாதவராயிருந்து அவர்கள் சென்ற பின் எழுப்பி திருடம் அவனுக்கு வேண்டியதை எடுத்து கொண்டு போய்விட்டான் என்று கூறி சிரித்தாராம் இரவு பகல் இல்லாமல் தபோவனத்தில் இந்த உள்ளம் கவர் கல்வனின் லீலைகள் சொல்ல தரமோ சுவாமிகளின் மகா சமாதிக்கு பிறகு அமைந்துள்ள அருளாலயமும் அவரது தனி சாந்தித்தம் பெற்றுள்ள மணிமண்டபமும் தினசரி விசேஷ பூஜைக்கு உரிய இடங்களாயின காலையில் அருளாலயத்தில் மகநியாசத்துடன் ஏகாதசரு ஜபமும் அதன்பின் புருஷ சூக்த விதானமாக விரிவான வைதீக தினசரி பூஜையும் நடைபெற்று வருகிறது தைத்திரிய உபநிஷத் பாராயணமும் நான்கு மகா வாக்கியங்கள் கொண்ட உபனிஷத் பாகங்களின் பாராயணமும் தினந்தோறும் உண்டு பிரதி தினம் மாலையின் மணிமண்டபத்தில் ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணத்துடன் ஸ்ரீ ஞானானந்த சத்குரு மூர்த்திக்கு விசேஷமான பூஜையும் அதிர்ஷ்டானத்தில் லகு பூஜையும் நடைபெறும் எல்லா பூஜைகளின் முடிவிலும் தேவாரம் திருவாச்சகம் திவ்ய பிரபந்தம் அபிராமி அந்தாதி திருப்புகழ் கந்தரநுபூதி இவைகளை ஓதுவார்கள் வேத கோஷம் சம்பிரதாய பஜனை கீர்த்தனைகள் சுவாமிகளை பற்றிய பாடல்கள் பன்னீர் திருமுறை திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் எல்லாம் இழைந்த அழகிய பூஜை தபோவனத்தின் தனி சிறப்பாகும் சத்குரு ஸ்ரீ ஞானானந்த சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்